तापत्रय சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமம் ஸோக்கம்சேசம் தேகோதாவேத்து வீ மாீம் முனி இந்த வண்டோட திருஷ்டாந்தத்தை உபதேசம் பண்ணுறார் அவதூத பிராமண குரு வண்டினுடைய திருஷ்டாந்தத்தை இங்கே உபதேசம் பண்ணுறார் வண்டு என்ன பண்ணும் எல்லா புஷ்பங்கள்லையும் இருக்கிற அந்த அந்த தேனை எடுக்கும் ஆகாரத்தை எடுக்கும் அதை எடுக்கிற போது என்ன பண்ணோம்னா அதை ஹிம்சை பண்ணாமல் எடுக்கும் எந்த புஷ்பத்துக்கும் ஹிம்சை இல்லாமல் அந்த வண்டு தேனை எடுக்கிற சக்தி இருக்கு அது மாதிரி ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா பிறரிடமிருந்து எதை பெற்றாலும் சரி அது யாருக்கும் ஹிம்சை இல்லாமல் அதை பெறணும் குறிப்பாக இங்கே பிக்ஷையை சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போகணும் எல்லார்ட்டையும் ஒரே வீட்டில் போய் நிறைய கேட்காதேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்ட்டையும் வாங்கு அப்படிங்கிறார் அதுக்கு பேர் மாதுக்கரி விற்த்தின்னு பேர் அந்த ஆலந்திங்கிற க்ஷேத்திரத்தில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டு வாசலில் போய் மதுகரி அப்படின்னு நிற்பார்கள் மதுகரியும்பாங்க அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் பகவன் ராமாவை சொல்லுவார்கள் நாராயணஹரி எல்லாம் சொல்லுவார்கள் அப்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்ஷை கொடுப்பார் அதை வாங்கி கொண்டு பிரம்மச்சாரிகள்லாம் சாஸ்திரம் படிச்சுன்னு இருப்பார் இங்கே என்ன சொல்கிறார் அவர் ஸ்தோக்கம் ஸ்தோக்கம் கிராசம் கிரசேத் ஆக முனிஹி முனிகின்னு ஸ்லோகத்தில் இருக்குது முனிஹி கிரசேத் கிரசேத்துன்னா பெற வேண்டும்னு அர்த்தம் ஸ்தோக்கம் ஸ்தோக்கம்னா கொஞ்சம் கொஞ்சமானு அர்த்தம் கிராசம்னா உணவு உணவை எடுத்துக்கணும் எதுக்குன்னா யாவத்தா தேகா வர்த்தேத்த தாவத்தா எது வரைக்கும் இந்த சரீரம் உயிரோடு இருக்கோ இந்த உயிரோடு இருக்கிறதுனால இந்த சரீரத்தை காப்பாற்றணும் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் ஆகாரம் கொடுக்கணும் ஆகாரத்தை என்ன பண்ணணும் நிறைய கேட்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்டையும் மதுகரி விற்பி பண்ணணும் யாவத்தா தேக ஆவர்த்தேத தாவத்து தாவத்து கிராசம் கிரகேத் எது வரைக்கும் இந்த உடம்பு இருக்கோ அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை நீ பெறணும் யார்கிட்டிருந்து க்ஹான் கிருகான் கிருகான்ன்னா கிரகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அவர்களும் எதுக்காக இருக்கிறார்கள் வீட்டில் தர்மத்தை புண்ணியத்தை பண்ணணுங்கிறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வாழ்கிறார்கள் திருவள்ளுவர் சொன்னார் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுனர் வீட்டுக்குள்ளே இருந்து கணவனும் மனைவியும் குழந்தைகளும் சேர்ந்து வாழ்கிறது எதுக்குன்னா வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து விருந்தோம்பறதுக்காகத்தான் வீடுகளே பிறருக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தாங்கிறார் இல்லாட்டி வீடுகள் கூட தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்கு விருந்தோம்பி வேளாண்மை வேளாண்மைன்னா பரோபகாரம் செய்கிறதுக்காகத்தான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணையினர் திருவள்ளுவர் ஆக கிருஹான் அஹிம்சன்னு கிரகஸ்தர்களை எல்லாம் ஸ்ரமப்படுத்தாம மாதுக்கரியும் விற்திம் ஆதிஷ்டே இந்த வண்டினுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கும் முறையை கடைபிடிக்க வேண்டும் யாரு முனிவன் இந்த ஆன்மீக சாதகன் ஆன்மீக முன்னேற்றம் விரும்புகின்றவன் இந்த வண்டு எப்படி புஷ்பத்திலேருந்து ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறதோ எல்லா புஷ்பத்திலேருந்தும் எடுக்கிறது இல்லையோ அது மாதிரி கிரகஸ்தர்களிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணுங்கிறத நான் வண்டுகிட்டிருந்து படிச்சுட்டேன் அப்படிங்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் தொடர்ந்து நாம் படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட் ஸ்தோக்கம் ஸ்தோக்கம் கிரசேத் கிராசம் தேஹோ வர்த்தே தயாவகிம் சன் நாதி மிருத்தி மாது முனிஹி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள்